ிாத்தயத்த வேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணாஹே நமபகவாச்சு ரூபா நிமமா அர்ஜுனிடத்தில் பேசுகிறார் இதம் ரூபம் எது மம ரூபம் திருஷ்டமான சி இந்த வடிவத்தை நீ பார்த்தாயோ அது தேவர்களுக்கும் காண்பதற்கு மிக மிக கடினமாகும் அவர்களாலையும் காண முடியாதுன்னு அர்த்தம் நித்தியம் தரிசன எப்பொழுதும் இந்த விஸ்வரூபத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய தேவர்களுக்கு கூட தேவாக அப்படி அஸ்ய ரூபஸ் நித்தியம் தரிசன காங்கினா தேவாக அப்படி அஸ்ய ரூபஸ் சுதூர்தரிசம் இந்த விஸ்வரூபம் இருக்கு அது ரொம்ப நல்ல தவம் செஞ்சால் தான் புரிஞ்சுக்க முடியும் ரொம்ப ரொம்ப தௌர்லபியம் அவ்வளவு சுலபமாக இந்த விஸ்வரூபத்தை பார்த்துட முடியாது தேவர்கள் கூட பிரம்மன் இந்திரன் முதலானவர்கள் கூட என்னுடைய விஸ்வரூபத்தை எப்பொழுதும் பார்க்க வேண்டும் என்று ஆசையோடு இருக்கிறார்கள் ஆனால் நீ பார்த்த மாதிரி அவர்கள் கூட பார்க்கறது அப்படி உனக்கு நான் இந்த தரிசனத்தை கொடுத்துருக்கிறேன் என்று பகவான் விஸ்வரூபத்தினுடைய மகிமையே சொல்லுகிறார் ஆகவே யாதொரு என்னுடைய விஸ்வரூபமானது இப்பொழுது உனக்கு காண்பிக்கப்பட்டதோ எதை நீ பார்த்தாயோ அது தேவர்களுக்கும் கூட எப்பொழுதும் இதை பார்க்கணும்னு ஆசைப்படுற தேவர்களுக்கு கூட அது ரொம்ப ரொம்ப கடினமானதாக இருக்கிறது அத்தகைய விஸ்வரூபத்தை நீ தரிசனம் செய்திருக்கிறாய் என்பதை நீ உணர வேண்டும் அடுத்த ஸ்லோகம் நாகம் வேதை ந தபா நே மகிமையை திரும்பவும் சொல்லுகிறார் திர்டும் இத்தகைய என்னை எதா மாம் திர்டவானி தாதுசரூபம் நீ எப்படி என்னை இப்பொழுது விஸ்வரூபமாக கண்டாயோ அப்படிப்பட்ட இந்த ஏவம் விதா விஸ்வரூபத்தை வேதைஹி ந திரஷ்டும் சக்கியகா வேத பாராயணம் பண்ணுறதுனால மாத்திரம் தெரிஞ்சிக்க முடியாது தபசா திரஷ்டும் ந சக்கியா கடுமையான தவம் இருந்தாலும் இதை நீ காண முடியாது ந தானேன எவ்வளோ பெரிய தானங்களை செய்தாலும் இந்த விஸ்வரூபத்தை பார்ப்பது அரிது நச்ச இஜியா நிறைய வேள்விகளை எல்லாம் செஞ்சாலும் இதை நீ காண முடியாது எத்தனை பூஜை பண்ணினாலும் சரி உண்மையிலேயே தெரிஞ்சிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வேணும் பரிபூர்ண பக்தி வேணும் அனுகிரகம் நிறைய இருந்தால் தான் அந்த கோட்டி ஜென்மாவில் பண்ணின புண்ணியத்தினால்தான் அடைய முடியும் வேத பாராயணம் மாத்திரம் போராது தபஸ் மாத்திரம் போராது தானம் மாத்திரம் போராது யாகங்கள் எல்லாம் பண்ணுறது மாத்திரம் போராது உண்மையிலேயே இந்த விஸ்வரூபத்தை தரிசனம் பண்ணணுங்கிற பேரார்வம் வேணும் அப்படிங்கிற அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அதனால் வேதங்கள் தேவையில்லை தவம் தேவையில்லை தானம் தேவையில்லை யஜம் தேவையில்லைன்னு தப்பாக புரிஞ்சுக்கக்கூடாது எல்லாமே பண்ணணும் ஆனால் அதெல்லாம் பக்தியோடு பண்ணணும் அந்த லட்சியத்தை குறிக்கோளை நோக்கி பண்ணணும் ஊருக்காகவும் பேருக்காகவும் அதை செய்யக்கூடாது ஏன்னா இது காலப்போக்கில் அப்படி ஆகிவிடுகிறது பெருமைக்காக செய்கிறது இல்லை இதெல்லாம் சமூகத்தினுடைய நன்மைக்காகவும் அப்படி சமூகத்தினுடைய நன்மையை செய்வதன் மூலம் தனக்கு க்ஷேமத்தை தேடிக்கொள்வதற்காகவும் இவைகளெல்லாம் செய்தால்தான் பலன் கொடுக்குமே தவிர இது ஆடம்பரத்துக்காகவோ புகழுக்காகவோ பிறர் தன்னை உயர்வாக நினைக்க வேண்டும் என்பதற்காகவோ இதெல்லாம் செய்யக்கூடாது ஆகவே விஸ்வரூப தரிசனத்தை பண்ணணும்னு சொன்னால் பரிபூர்ண அந்த ஒரு தீவிரமான முமுட்சுத்துவத்தோடு பண்ணினாத்தான் இந்த உண்மையெல்லாம் நாம் புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது கருத்து தேவர்களும் கூட பார்க்கணும்னு நினைக்கிறார்கள் முடியலேன்னா என்ன அர்த்தம்னா உலக சுகபோகங்களில் மூழ்கி இருக்கிறவன் உயர்ந்த பதவியில் இருக்கிறவன் கூட இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறது கடினம் விருப்பு வெறுப்புகளை எல்லாம் குறைச்சு இறைவனுடைய அருளை பெற்று இந்த தரிசனம் அவ்வளவு சுலபமானது அதனுடைய மகிமையை சொல்றார் பகவான் அடுத்த ஸ்லோகத்துல பிறகு எதனால தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறத சொல்ல போறார் திருஷ்டவான தபசா நானே